அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளி விலந்தசி மனுவில் இந்த நாள் சிந்தனை தலைப்பு மன வலிமை பலர் சிறு வயதில் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆயினும் தைரியத்தோடு அதனால் ஏற்படும் தாழ்மை உணர்ச்சியை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றிருக்கின்றனர் குறிப்பாக ரோமாபுரி சக்கரவர்த்தியாக இருந்த வெற்றி வீரர் ஜூலியஸ் சீசருக்கு இளமை பருவத்தில் அடிக்கடி காக்காய் வலிப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர் மிகவும் பலவீனமாக இருந்திருக்கிறார் ஆனால் அவருடைய மன வலிமை மகத்தானது அது அவருடைய பலவீனத்தை முற்றிலும் மாற்றிவிட்டது அதேபோல பீதாவோன் என்பவர் ஐரோப்பா முழுவதும் கொண்டாடும் இசை இவருக்கு காது செவீடு இக்குறையை எண்ணி அவர் மூலையிலிருந்து வருத்தப்படவில்லை குறையுடன் அவர் போராடினார் தமது சங்கீத அறிவை அவர் வளர்த்தார் அருமையான இசை நூல்களை ஏற்றி புகழ் பெற்றார் ஆம் உடல் ஊனமானவர்களும் உடல் பலமற்றவர்களும் தம் மனோதத்தால் மன வலிமையால் உயர்ந்தவர்களான வரலாறுகள் எத்தனையோ உண்டு விண்ணை நம்பு முடியுமின்று உன்னை நம்பு சிந்திப்போம் மன வெளிப்படுத்துவோம் நன்றி